நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு வணக்கம் மே 5 இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக நான் உங்கள் விஜய் ஹரி நேற்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான பதில்கள் இதோ ஒன்று பிரதமர் நரேந்திர மோடியால் கன்னியாகுமரியில் தொடங்கி வைக்கப்பட்ட ரயிலின் பெயர் தேஜஸ் எக்ஸ்பிரஸ் இரண்டு சொற்குவை என்னும் திட்டம் தமிழ்நாடு அரசால் ஆரம்பிக்கப்பட்டது மூன்று ஆறாவிலின் உதய தினம் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி கொண்டாடப்படுகிறது இனி இன்றைய பொது அறிவு கேள்விகள் உங்களுக்காக இதோ கும்பமேளா நிகழ்ச்சி எங்கு நடைபெறுகிறது இரண்டு மார்க்ரான் கோப்பை குத்து போட்டியில் வென்றவர் யார் மூன்று மன்கட்டிங் என்ற முறை எந்த விளையாட்டோடு தொடர்புடையது நன்றி